بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وشفيع المذنبين وحبيب رب العالمين صلى الله على محمد وعلى اله واصحابه وازواجه واهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمتريرا فالله تعالى يقول أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَضَرَبَ اللَّهُ مَثَلًا قَرْيَةً كَانَتْ آمِنَةً مُطْمَئِنَّةً يَأْتِيهَا رِزْقُهَا يَأْتِيهَا رِزْقُهَا رَغَدًا مِنْ كُلِّ مَكَانٍ فَكَفَرَتْ بِأَنْعُمِ اللَّهِ فَأَذَاقَهَا اللَّهُ لِبَاسَ الْجُوعِ وَالْخَوْفِ بِمَا كَانُوا يَصْنَعُونَ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ عن انس عن النبي صلى الله عليه وسلم انه قال ان الله تعالى لا يرضى عن العبد اي ياكل الاكله فيحمده عليها او يشرب شربته فيحمده عليها صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الامام مسلم رحمه الله سر و بله بله قيم ايه والله ربنا الله سبحانه وتعالى اروني كيف انضم الحمد لله صلوات و سلام சத்திய தூதர் முகம் அவர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதா என்று கூறியல் ஐயாம் நாட்களுக்கெல்லாம் தலைவனாகிய ஒல்லிக்கிழமை இத்தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் வந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹை மெல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே வாழ வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறோமோ எடுத்து நடந்தும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லதியார்களே அல்லாஹு எங்களுக்குரிய வழிகாட்டியாக நாம் பின்பற்றி வாழ என்று அல்லாஹுடைய சட்ட போதனை ஒரு வழிகாட்டூலாக அசு எங்களை அவற்றில் ஒன்று எங்களை பார்த்து அழகான முறையில் அன்பாக அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் அல்லாஹ் ஒருவனையே ரப்பாக ஏற்க அவனை மட்டும் நம்பி வாழ்கின்றோம் வழிபடுகிறீங்க நன்றி செலுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் ஒரு பொறுப்பும் இருக்கிறது அல்லாஹுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் அன்புக்குரிய கனவான்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கட்டளை எங்கள் ஒருவரையும் அதே நேரம் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவன் படைத்த படைப்பு அவனுடைய அடியார்கள் நாம் எங்களுடைய இயல்பையும் அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதன் கஷ்டம் நஷ்டம் என்று வந்தால் மட்டும் எனக்கிட்ட வருவான் எட்டுக்கு பத்துக்கு மடிஞ்சி எனக்கிட்ட கேட்பான் ஆனா கஷ்டத்தை நீக்கி கொடுத்து விட்டால் ஆனால் அவனுடைய கஷ்டங்களை நீக்கிவிட்டோம் என்றிருந்தால் அவனுக்கு கஷ்டமே வராதது போல தேவைடு கேட்கிறது ஆனா கிடைக்கிறதுக்கு பின்னால் அல்லாவும் மறந்துடுறது இது மனிதனுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அதே நேரம் நன்றி கெட்டவன் என்ற அடிப்படையிலும் நான் சொல்றபடி கேட்டு வாழ்ந்து எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஆனா அவங்க ரொம்ப கொஞ்சம் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் நன்றி உணர்வோடு வாழக்கூடிய நன்றி என்ற இந்த பண்போடு இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார் எனவே அன்பு கூறியவர்களே அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கொஞ்சம் அடியார்கள் அவங்களுக்குள் அல்லாஹ் எங்களையும் சேர்த்துக் கொள்வானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய கட்டளை எங்களை பார்த்து நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் தன்னுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் அல்லாஹுடைய சிவத் அல்லாஹுடைய பெயர் இருக்கிறது அந்த அல்லாஹுடைய தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களில் ஒன்றாக நாம் பார்க்கிறோம் அவன் நன்றி நன்றி பாராட்டக்கூடிய சேர்த்து இந்த தன்மையை தன்னுடன் சேர்த்து பெயராக அல்லாஹ் வச்சிருக்கிறார் அல்லாஹுடைய பெயர் ஷக்கூர் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று அஷ் அவன் நன்றி உள்ளவன் நன்றி பாராட்டுபவன் அதே போன்று அன்புக்குரியவர்களே அல்லாஹ் சுபான இரண்டு கட்டங்களில் வாக்களிக்கிறான் அல்லாஹுடைய நீங்கள் வாழ்ந்தால் நான் ரெண்டு விஷயங்களை தருவேன் என்று அல்லா வாக்களிக்கிறான் ஒன்று நன்றி செலுத்தினால் நிச்சயம் நான் அதிகரித்து தருவேன் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்க கூடிய நேமத்துக்கள் ஏராளம் தாராளம் மேலி அடி படைப்புகளை சொன்னது மனித படைப்பு அந்த மனித படைப்பில் ஒருவராக மனிதனாக எங்கள் அல்லாஹ் படைத்ததே அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரிய இந்த மனித சமூகத்துக்குள்ளும் அல்லாஹ் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்தேன் முஸ்லிம்களாக படைச்சது இந்த இஸ்லாத்து பாக்கியத்துக்கு மட்டும் மூன்று இடங்கள்ல அல்லாஹ் நே அமத் இஸ்லாத்தை சொல்லுகிறார் ஒன்று அல்லா நபி அலஹி வசலம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான் நீங்க தாவத் கொடுங்க நீங்க மக்களுக்கு போய் சொல்லுங்க அல்லாஹ் தந்த ஹிதாயத் அல்லாவுடைய இந்த இஸ்லாம் இந்த ஹிதாயத்தை தந்தோம் நுபுவத்தை தந்தோம் தீனு இஸ்லாம் என்ற பாக்கியத்தை தந்தோம் இப்ப போய் சொல்லுங்க மக்களுக்கு இந்தியுடைய ஹஜ்ஜத்தில் சந்தர்ப்பம் அந்த அரபா பெருவழியில் இருக்கும்பொழுது இறக்கப்படுகின்ற வசனம் அல்லக்கும் அங்கும் அல்லா இருந்து கொண்டு உலகத்துல எங்களோட சில நண்பர்கள் இருந்தாங்களே கூட்டாளிமார் கொஞ்சம் பேர் இருந்தாங்களே இப்ப காணோமே என்று தேடுகின்ற அந்த கட்டம் அல்லாஹ் நரகத்துடைய திரையை நீக்கி இதோ பாருங்கள் நீங்க தேடிக்கொண்டிருக்கிறவங்களோட கூட்டாளிமார் இங்க இருக்கிறாங்க அல்லா நரகத்தை காட்டுவான் நரகத்தில் இருக்கு அந்த காட்சியை கண்டதும் இந்த சொர்க்கவாதி என்ன சொல்லுவார் தெரியுமா வள உலான அமத்து அப்பதரீர் உலகத்தை வாழ்ற காலத்துல எனக்கு இந்த தீனு இஸ்லாம் என்ற நாமத்துக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நானும் அங்க போய் இருந்திருப்பேன் என்று சொல்லுவான் அங்கு கூறியவர்களே இந்த மூன்று இடங்களில் அல்லாஹ் நியமத் என்ற வார்த்தையை இந்த நேரடியாக பயன்படுத்தி எனவே சொல்ல வருவது போய் அல்லாஹ் எங்களுக்காக வைத்திருக்கும் நியமத்துக்களை அனுபவிக்கும் வரைக்கும் அல்லாஹுடைய நியமத்தை மட்டும் அனுபவிக்கிறோம் வேற எங்கட ஆற்றலால எங்கட பவரால எங்கட சக்தியால எதுவுமே கிடையாது எல்லாம் அல்லாஹ் தந்தது எனவே எத்தனை என்ன என்ன எங்களால் எண்ணி பார்க்கையில ரிஷ்டு போட முடியாது அத்துணையும் அல்லாஹுடைய அமர் வாய்க்கு பேசுகின்ற பேச்சாற்றல் தொடக்கம் எங்கட கை விரல்கள் அசைப்பது வரைக்கும் எங்களை நாவல வார எச்சு தொடக்கம் நாங்கள் கழிக்கிற யூரின் வரைக்கும் முழுக்க முழுக்க அல்லாவுடன் அமர் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் எனவே அல்லாஹ் சொல்றான் நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்தினால் நான் தந்திருக்கிற பாக்கியங்கள் உங்களுக்கு அதிகரிச்சு தருவேன் இன்னும் இன்னும் அனுபவிக்க கூடிய சந்தர்ப்பத்தை தருவேன் அல்லாஹுடைய முதலாவது அதிகரித்து அல்லாஹ் சொல்றான் நீங்க நன்றி செலுத்தினால் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹுடைய நாளைக்கு அல்லாஹ் சொர்க்க வாசியலுக்கு சொர்க்க கடைசியா கொடுக்கிறது நான் தந்ததெல்லாம் போதுமா எல்லாம் கிடைச்சிருச்சா கேட்ட நேரத்துல சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள் சொல்லுவான் ஏங்களுக்கு நான் தருகிறேன் இதுக்கு பிறகு நான் உங்களை கோபிக்கவே மாட்டேன் அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கடைசியா கொடுக்குற அல்லாஹுடைய மிகப்பெரும் கிஃப்ட் அல்லாவுடைய ரிலா அந்த ரிபவான் அந்த காரியங்களின் மூலம் ஒரு பகுதியை அடைய முடியும் அவற்றில் ஒன்றுதான் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வது நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அவருடைய ஒரு பகுதியையாவது எங்களுக்கு தருவார் எனவே அல்லாவுடைய இரண்டு வாக்குறுதிகள் கண்ணியத்துக்குரியவர்களே இதைவிட இன்னொரு கட்டம் பார்த்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கட்டளை அல்லாஹுடைய இருக்கிறான் அது மட்டுமல்ல அதற்கும் அப்பால் சொன்னார்கள் அலி வசல்லம் எங்களுடைய சாதாரண விஷயங்களை வச்சே நபிஹூ அழைவம் அல்லாஹுடைய கட்டம் இருக்குது அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹேசிக்கிறான் அல்லாஹ் அவன் அன்பத்தாரான் யாருக்கு நன்றியோடு வாழ்றவனுக்கு சொல்லி காட்டினாங்க இன்னா அனில் அமர் ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் அவன் அன்பு கொடுக்கிறான் என்ன கட்டம் சொல்லி காட்டினார்கள் பிடி உணவு சாப்பிட்டுட்டு பசி போயிடுச்சு ஏண்ட பசிய போக்கின் அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று திண்டுட்டு அலமதுல்லா சொல்ற மனுஷன் அது மாதிரி தாகத்துக்கு தண்ணி குடிச்சிட்டு தொடக்கம் எங்கட வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் அல் சொல்லுவோம் என்றால் அல்லாஹ் எவ்வளவு தூரத்தை விரும்புவார் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய அன்பு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழி இதையெல்லாம் தாண்டி Allaha subhanahu wa ta'ala நபிமார்களுடைய பண்போடு சேர்த்து எங்களை விட அல்லா தெரிவு செய்து எடுத்தான் பாவங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தான் அப்படிப்பட்ட நபிமார்கள் அவர்களுடைய பண்பாக அல்லாஹ் பேசுகிறான் பாராட்டி பேசான் சிலவர்கள் சில நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறார் ஹலத் எடுத்துக்கொண்டால் அவங்களை பத்தி சொல்லி கொண்டு வந்து அல்லாஹ் அபுதன் ஷக்கூரா மிக்க நன்றி உள்ள அடியாராக இருந்தார்கள் என்று அவர்களை பாராட்டி பேசுகிறார் ஹலத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறார் உ தலைவராக இருந்தார்கள் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் சில பண்புகள் அவங்க வாழ்ந்து காட்டின சில நடவடிக்கைகள் இப்ராஹிம் ஹனீபா என்று எங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய குடும்பமே அவர்களுடைய பெற்றோரே தங்களுடைய வீட்டில் தங்கற கையால சில செஞ்சு விக்கிறதும் வணங்குறதும் இப்படிப்பட்ட குடும்பம் அப்படிப்பட்ட குப்பருடைய சிற்குடைய சூழலுக்குள் இருந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஒருபோதும் சீருக்கு வைத்தது கிடையாது என்று அல்லா சொல்லிக் கொண்டு வந்து அவர்களுக்கு இருந்தார்கள் என்று அவர்களை புகார் பேசுகிறார் அல்லது மூசா அலை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அல்லா கட்டளையிட்டதாக சொல்லுகிறார் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களே அவங்களை நான் தெரிவு செஞ்சிருக்கிறேன் என்று அல்லா அவங்களுக்கு சொல்லிட்டு சொல்றான் நன்றி உள்ளவங்களாக இருங்களேன் ஒருவராக நீங்களும் இருங்களே என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறார் இந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் மிக பெரும் ஆட்சியை கொடுத்திருந்தான் அளவும் நினைச்ச மாதிரி தூக்கி கொண்டு பறந்து செல்லும் இப்படிப்பட்ட அடிப்படைகளில் அதை விடவும் மேல போனால் அளவு ஹதீது இரும்பை அவங்களுக்கு சொத்தாக்கி கொடுத்தோம் சொல்றான் நாங்க மாப்பே நேரம் மாதிரி அவங்க இரும்ப கையால அவங்களை இஷ்டப்படி சமைச்சு ஆயுதம் செய்து கொள்ள முடியும் அந்த பாக்கியங்களை கொடுத்திருந்தான் இதனாலு ஆல தாவூத சுக்குரா தாவூதுடைய குடும்பத்தினரே கொஞ்சம் நன்றி செலுத்துங்களேன் நன்றியோட வாழுங்களே என்று அந்த நபிமாருடைய குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான் அதே நேரம் தனித்தனிய எனக்கு ஏழு பெற்றோருக்கெல்லாம் செஞ்ச நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்த சந்தர்ப்பத்தா அல்லா என்று நன்றி செலுத்தும் பாக்கியத்தை கேட்டு அல்லா கிட்ட துவா செய்யறாங்க அன்பு கூறியவர்களே நீங்களும் ஒருவராக இருங்கள் என்று அல்லாஹ் எங்கட நபிக்கும் கட்டளை பிறப்பிக்கிறான் அன்புக்குரிய கனவான்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கட்டளை எங்களை பார்த்து மட்டும் இல்ல முழு மனித சமூகத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அதனால தான் நாம் சொல்லிக் கொண்டு வந்தோம் இப்படிப்பட்ட மகத்தான ஒரு பண்பு இந்த அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவங்களாக நாங்களும் இருக்கணும் எங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுக்கு உண்டான சுக்குர் உருவாகணும் நாங்களும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நன்றி கெட்டவங்களாக வாழாம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் இன்னைக்கு உலகத்துடைய அடிப்படையில கொஞ்சம் யாராவது எங்களுக்கு மாற்றமாக இருந்துட்டால் இல்ல வேலை செய்கிற இடங்கள்ல இல்ல எங்களுடைய குடும்பத்துல அல்லது ரொம்ப நெருக்கமானவங்க இல்ல நம்பின ஒருத்தர் ஏதோ ஒரு அடிப்படையில கொஞ்சம் மாற்றமா என்ன சொல்றோம் எவ்வளவு நான் செஞ்சிருக்கிறேன் நன்றி கெட்டவனா இருக்கா பாருங்களே நன்றியே இல்லை அவனுக்கிட்ட என்ற அடிப்படையில நாங்கள் அவனை ஏ தூட்டுகின்றோம் வித்தியாசமா பேசுறோம் ஒரு நாளைக்கு இல்லைன்றா இன்னொரு நாளைக்கு திரும்பியும் பார்க்க மாட்டோம் ஒரு கட்டம் அவர் எங்களுக்கு மாற்றமா அதுக்கு பிறகு அவர் பக்கம் நாங்க திரும்பியும் பார்க்க மாட்டோம் அன்பு கூறுவர்களே அல்லாஹ் அப்படிப்பட்டவன் இல்ல நாங்க நன்றி செலுத்துறோமா இல்லையாங்கிற எங்களுக்கு ஒவ்வொருக்குத்தான் தெரியும் ஆனா நாங்க நன்றி செலுத்தினாலும் செலுத்தா விட்டாலும் அல்லாஹ் எங்களுக்கு எழுதினதை தந்து கொண்டு தான் நீ நன்றி செலுத்தல்ல போயிடும் எதிர்பார்க்கிறான் அவனுக்கு நன்றி உள்ளவங்களாக நாங்க இருக்கணும் எனவே எப்படி நன்றி செலுத்தலாம் அல்லாஹுக்கு சுகூர் நாங்க எப்படி செலுத்தலாம் நன்றி உள்ள அடியாராக நாங்க இருக்கணும் என்றால் என்ன செய்ய ஏதும் வெளிச்சத்தில் இருந்து அலான முறையில் எங்களுடைய வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் முதலாவது கட்டம் சகோதர்களே ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வசையத் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிறதே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் அவன் விளக்கல்களை தவிர்ந்து வாழ வேண்டும் இதை செஞ்சிட்டாலே போதும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக மாறி வெயிலும் அல்லா சொன்ன கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் அல்லாவுக்கும் மாறு செய்ய கூடாது நன்றி செலுத்தினவனா மாறிடலாம் வருவதில் நாங்க ஏதோ ஒரு கட்டங்கள்லாம் முன்ன பின்ன செஞ்சு கொண்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாவுடைய கட்டளை எல்லாம் நடக்குது அல்லாஹுடைய விளக்கல்கள் எத்தனையோ சமூகத்துக்குள்ள தலை தலைக்கு மேல போய் கொண்டிருக்குது முதலாவது கட்டம் அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்றோம் என்று இருந்தால் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறலாம் அல்லாவுடைய கட்டளை மட்டும் இல்லை என்னோட வாழ்க்கையில் என்ன நிலைப்பாடு இருக்கு அத்துணையுமரும் ஆனா குறைந்த பட்சம் ஐந்து நேரான தொழுகைகளாவது ஒழுங்கா நிறைவேற்றோமா அல்லாவுக்கு நன்றி செலுத்தி என்றால் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவங்களாக எப்ப ஆகலாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவங்களாக எப்படி மாறலாம் எனவே அன்பு கூறியவர்களே முதலாவது கட்டம் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவது கட்டம் அல்லாஹ் பந்தவைகளை அல்லாஹ் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அடிப்படையில் உலகில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்குரிய முறையில் வாழ வேண்டும் எந்த நிலைமையில் ஒரு மனிதன் உலகத்தில் இருந்தாலும் அவருடைய உள்ளம் அல்லாஹுடைய அல்லாஹ் என்ன இந்த அளவுக்கு தான் முத்திருக்கிறான் இதை விட என்னால மேல போகாது அல்லது மற்றவங்களை விட்டு அல்லா என்ன இந்த வச்சிருக்கிறார் என்று தன்னுடைய உள்ளத்தால் முதலாவது அவர் அல்ஹு சொல்லும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இப்ப உடல் உறுப்புகளால் எதை எப்படி செய்யணுமோ அதை நிறைவேற்ற வேண்டிய ஏற்படும் அது அடுத்த கட்டமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே மனச இந்த உள்ளத்தில இருக்கிற நோய் என்னதான் இருந்தாலும் போதாது என்னதான் இருந்தாலும் அல்லஹ் மீது உண்டான நம்பிக்கை இல்ல என்னதான் இருந்தாலும் அல்ஹந்த பாக்கியம் அந்த சந்தர்ப்பம் ரொம்ப குறைவு உதாரணத்துக்கு நாங்க பாக்கலாம் என்ன செய்தி என்ன மாதிரி எப்படி லைஃப் போகுது இல்லாட்டி எப்படி ஆவரம்னு கேட்டால் என்னப்பா எல்லாம் பழைய கதை எல்லாம் இப்படித்தான் இருக்குது தான் இருப்போம் எல்லாத்தையும் பேசி கதச்சி எல்லாம் ஒரு கட்டம் எல்லா வீதியும் பொழுது ஒரு மனிதர் அவர் வீட்டுக்கு முன்னால் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் கேட்கிறாங்க என்ன செய்தி என்ன ஆலா அவர் சொன்ன பதில் அஹமது இலை இதேன் அல்ஹம் சொல்லணும் அதனால் அன்பு கூறியவர்களே அல்ஹு துவா எங்களுக்கு படித்து தரப்பட்டிருக்கிறது சொல்லி தரப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய சந்தோஷம் அல்லாஹும் மறந்துடுறோம் கஷ்டம் சோதனை ஏற்பட்டாலும் அல்லாஹுவை வித்தியாசமா பேசுறோம் இந்த ரெண்டும் இருந்தா எங்களோட வாழ்க்கையில் எதுவும் நடக்க போறல்ல அன்பு கூறுவர்களே ரெண்டு சந்தர்ப்பத்திலும் ஒன்று போல இருக்கணும் அல் ஹந்தில்லா அடுத்த கட்டம் அன்பு கூறிய கனவான்களே சகோதரர்களே சஜதத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தி செய்வோம் கட்டி சுஜூதுக்கு போறோம் சுஜூத் அதாவது சஜிதா சிலாத்து அன்பு கூறியவர்களே அதே போலதான் சஜதத்து ஷுக்குர் அப்து ரஹ் வாழ்வர்கள் சல் அல்லாஹு அழகை சந்திக்க வருகிறார்கள் அவங்க மத்தியாங்க அப்துல் நீண்ட நேரம் எலும்பவே இல்ல பயந்துட்டாங்க அப்துல் ரஹ்ந்து இல்லாஹு அல்லாஹ் மூட்டாக்கிட்டானோ அவங்கள ரூச்சோ என் நினைக்கும் அளவுக்கு நீண்ட நேரம் பின்னால சல் அல்லாஹு தலையை தூக்குறாங்க என்ன காரணம் தெரியுமா இப்பதான் கொஞ்சத்துக்கு முன்னாலிபில் வந்தாங்க வந்து எனக்கு ஒரு நன்மாராயம் சொன்னார்கள் என்ன நன்மாராயம் அவனோட உம்மத்துல யாரு சரி ஒருவர் அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் மன் சம அலை அலை அல்லாஹ் நபிக்கு அனுப்பினான் எப்படி உம்மத்தில நாங்க யாரு சரி ஒருவர் நபி மீது செலவாத்து சொன்னால் எங்க மீது அல்லவாக்கு சொல்றான் அல்லாஹுடைய தருகிறான் நாங்க சலாம் சொன்னால் எங்கள் மீது அல்லாஹ் அவனுடைய சலாம் தருகிறான் அவனுடைய ரஹ்மத்தை தருகிறான் இந்த நன்மாராயத்தை ஜிப்ரீல் அலை சொல்லிட்டு போனாங்க சார் அல்லாஹூ அலை சொல்றாங்க ஏண்ட பெயர்ல செலவாத்து சொன்னா ஏண்ட உண்மத்துக்கெல்லாம் பாக்கியம் எனக்கண்டு அல்லா தரக்கூடிய பாக்கியம் இதை நினைச்சு நான் சொல்கிறார்கள் எனவே அல்லாஹுக்காகவே என்று சுதூர் செய்வோம் கொல்லப்பட்டு விட்டான் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே சுதூர் செய்கிறார்கள் போகாம பீந்திட்டாங்க ஒதுல யாரும் பேச இயலாது கொடுக்கல் வாங்க செய்யலாது ஆளு முகத்தை பார்க்கலா சலாம் சொல்லலாம் இப்படி ஒதுக்கப்பட்டு அதற்கும் அப்பால் குடும்பம் கூட பேச இயலாது மனைவிய உட்டு பிரிச்சாச்சி இப்படி ஒதுக்கப்பட்டார் இன்னைக்கு இன்னொரு பிரச்சனைக்கு சூசைட் செய்யற காலம் எல்லா அப்படி போகல்ல அன்புக்குரியவர்களே தாவத்து வருகிறேன் என்று அல்லாஹு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி சுதூர் செய்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே சஜதத்து சுக்குர் இருக்கிறது தக்பேர் கட்டுகிட்டு அப்படியே சுதூர் செய்கிறோம் அல்லாஹ் எப்படி எல்லாம் புகழ முடியுமோ புகழலாம் ஆனா ஒரு நிசந்தனை அரபுலதான் புகழன் தக்மீர் கட்டி வந்துட்டோம் என்று இருந்தால் எனவே அரபியில எங்களுக்கு அல்லாவை வார்த்தைகள் என்னெல்லாம் மணலமிட்டு அந்த சுஜூதில் ஓதிக்கொள்ளலாம் அதற்கு கட்டம் அன்புக்குரியவர்களே எங்களுக்கு தரப்பட்டிருக்க சந்தர்ப்ப துவாக்கள் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரத்திலையும் சந்தர்ப்ப துவாக்கள் இருக்கிறது இன்றைக்கு அமல்படுத்துவோம் முதல்ல அல்லா கிட்ட மன்னிச்சு மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னால எங்களோட உடம்புல உள்ள கழிவை அகற்றி எல்லா புகலும் என்கிறோம் அன்புக்கிறவர்களே இன்னைக்கு பத்து வயசு இருபது நாற்பது அறுபது எழுபது வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிலருக்கு முன்னிருக்கலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி இருப்போம் ஆனால் அலக்துல்லா பெரும் பான்மையானவர்கள் அழகான முறையில் சாப்பிடுறோம் குடிக்கிறோம் யூரின் போறோம் பாத்ரூம் போறோம் ஒரு கருத்து இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த ஒரே ஒரு நேமத் இந்த ஒரே ஒரு பாக்கெட்டுக்காவது அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இருக்கிறோமா தனியாக யோசிப்போம் பத்து பதினொரு மாத குழந்தை சில வருடங்களுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே எவ்வளவு பெரிய பாக்கியம் வருஷ கணக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அல்ஹமுது இல்லா அல்லாஹு சொன்னார் எவ்வளவு பெரிய பாக்கியம் என அன்புக்குறவர்களே சந்தர்ப்ப துவாக்கல் மிக முக்கியமானவை பாடம் விடுவோம் அதே போல அடுத்த ஒன்றுதான் காலை மாலை துவாக்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு துவா இருக்கிறது சொல்லி தந்தார்கள் அலஹி வசலம் அல்லாஹு காலையில் ஒரு முறை ஓதினால் அன்று மாலை உரைக்கும் அல்லாஹ் அவருக்கு செய்திருக்க கூடிய நேமத்துக்களுக்கு நன்றி செலுத்தினார் என்று எழுதப்படுவார் மாலையில் ஒருமுறை அல்லாத்தையும் வரும் அப்படி மாலையில் ஒருமுறை ஓதினால் காலை வரைக்கும் அல்லாஹுடைய நன்றி செலுத்தியவராக எழுதப்படுவார் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் கண்டிருக்கிறார் ஏனைய அன்புக்குரியவர்களே தனித்தனியா அல்லாருடைய ஞானத்துகளை பிரித்து எங்களால் நன்றி செலுத்த இயலாது எனவே சொல்லப்பட்ட இந்த அடிப்படைகளில் எங்களுக்கு காட்டித்தரப்பட்ட வழிகளில் முயற்சி செய்வோம் இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அது ஒன்றுதான் ஒவ்வொரு நாளும் எங்களை அறுபது மூட்டு தான் உடம்புல அல்லாது சதக்கா செய்யணும் ஒரு நாளைக்கு இருபது ரூபா சதக்கா செய்யறது பெரிய கஷ்டம் முன்னூத்தி மூட்டுகளுக்கும் ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும் எங்க போறது வழிமுறைகளை சொல்லி தந்தாக அலைவர் செல்லும் அது எல்லாத்தையும் விட பெரிசாக சொன்னார்கள் இருக்கிறது அது இது போதுமாக அமையும் என்று சொன்னார்கள் எனவே இப்படி பல தட்டங்கள் இருக்குது இன்னும் தேடினால் கிடைக்கும் இல்ல அந்த அடிப்படையில எங்க வாழ்க்கையிலையும் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை வல்லவன் அல்லாஹனை தருவானாக எல்லவனுடைய பாவங்களை மன்னிப்பாயா பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயா யாரும் மரணத்துக்கு மனையில் வாழ் தம்பிப்பாயா இஸ்லாத்திய முஸ்லிம்களை பாதுகாப்பாயா நிம்மதியான சூழலில் வாழ்க்கை ஏற்படுத்தி தருவாயாக உனக்கு நன்றி உள்ள அடியார்களாக உன் கட்டளைகளை நிறைவேற்றியவர்களாக வாழ்ந்து உன்னிடத்திலே வந்து சேர தொப்பி செய்வாயாக ஆமி ஆமின்